அறிவிக்கின்றவர்களின் முதல் கூட்டம் பௌர்ணமி நிலவு போல் தோற்றம் அளிப்பார்கள் பின்பு அவர்களை அடுத்து நுழைபவர்கள் வானில் பிரகாசிக்கும் நட்சத்திரம் போன்றிருப்பார்கள் அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் மலம் கழிக்க மாட்டார்கள் எச்சில் துப்ப மாட்டார்கள் சளி சிந்தமாட்டார்கள் அவர்களின் தலைவாரும் சீப்புகள் தங்கத்தில் இருக்கும் அவர்களின் வியர்வை கஸ்தூரி மனம் போலிருக்கும் அவர்களின் அறைகளில் மணக்கும் குச்சிகளின் குகை போடப்படும் அவர்களின் துணைவியர்களாக அழகிய கண்களுடைய பெண்கள் இருப்பர் சுவனவாசிகள் அனைவரும் ஒரே தோற்றத்தில் இருப்பார்கள் அதாவது அவர்களின் தந்தை ஆதம் நபியின் உருவ அமைப்பு படி வானை நோக்கி அறுபது அடி இருப்பார்கள் என்று நபி செல்லும் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு பின்வருமாறு அவர்களின் பாத்திரம் தங்கத்தில் இருக்கும் அவர்களின் உயர்வை கஸ்தூரி மனம் போல் இருக்கும் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் இரண்டு மனைவியர் உண்டு அவர்களின் கெண்டை கால்களின் எலும்புகளின் மஞ்சை சதைக்கு வெளியே அழகாக தெரியும் அவர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்காது அவர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள் அவர்களின் இதயம் ஒரே மாதிரியாக இருக்கும் அல்லாகவே காலையிலும் மாலையிலும் அவர்கள் புகழ்வார்கள்